வணக்கம் நெயர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் முதல் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிங்கப்பூர் பிரிட்டன் குடியேற்ற மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அட்லாண்டிக் என்ற பிரிட்டனின் நீராவி கப்பல் கனடாவின் ஸ்னோவாஸ் காட்டியா என்ற இடத்தில் மூழ்கியதில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மும்பையில் தீயணைப்பு படை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஒன்றுபட்ட பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய இராணுவம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஸ்பெயினின் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலூசன் தீவுகளில் நிகழ்ந்த ஏழு புள்ளி எட்டு அளவு நிலநடுக்கம் காரணமாக ஹவாய் தீவுகளில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கி நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலாய் கூட்டமைப்பு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபெரோ தீவுகள் டென்மார்க்கிலிருந்து தன்னாட்சி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் நயா பைசா நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அமெரிக்காவில் புகையிலை பொருட்களின் மீது மருத்துவர்களின் எச்சரிக்கை இடம்பெற வேண்டும் என்றும் சிகரெட் விளம்பரங்களை வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் ஒளிபரப்பக்கூடாது என்றும் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நெக்ஸன் அவர்கள் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு புலிகளை காப்பதற்கான செயல் இந்தியாவின் ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆப்பிள் கணினி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் வாஸ்னிக் மற்றும் ரொனால்டு வெயின் ஆகியோரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொண்ணூற்றி மக்கள் ஆதரவுடன் ஈரான் ஓர் இஸ்லாமிய குடியரசு மாறியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு யூகோஸ்லவியாவின் முன்னாள் அதிபர் ஸ்லோபதான் மிலோசிவிச் அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக காவல்துறையினரிடம் சரணடைந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆயிரம் மெகாபைட் கொள்ளளவு கொண்ட கூகுள் ஜிமெயில் என்ற இலவச மின்னஞ்சல் சேவையை அறிமுகப்படுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டைரஸ் ஒன்று என்கிற விண்கலம் முதல் முறையாக தொலைக்காட்சி படங்களை வானிலிருந்து ஒளிபரப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஓட்டோஃபான் பிஸ்மார்க் ஜெர்மன் அரசியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்கர் வாலஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சி கணேசையர் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி கே கோவிந்தராவ் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வங்காரி மாதாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தும்கு அப்துல் ரஹ்மான் மலேசியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு லேவ் லண்டாவு நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்ஸ் ஏர்னஸ்ட் ஜெர்மன் ஓவியர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தி கோபாலையர் தமிழறிஞர் இந்நாளின் சிறப்புகள் இன்று உலகம் முழுவதும் முட்டாள்கள் தினமாகவும் மலேசியாவில் தொலைக்காட்சி வானொலி நிலையம் தோற்றுவிக்க தோற்றுவிக்கப்பட்ட தினமாகவும் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை